ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாநகம் நாம் தொடர்ந்து ரிஷிபஞ்சமிவிரத சரித்திரத்தை தொடர்ந்து பார்த்துன்னு வரும் அந்த ரிஷிப்பஞ்சமீ விரத சரித்திரம் ரொம்ப உத்தமமான சரித்திரம் ஸ்திரீகளுக்கு உள்ள விரதம் இது ரிஷிபஞ்சமி விரதம் அதிலே தாயார் நாயாகவும் அகப்பனார் காலமாடாகவும் புறக்கும்படியாக நேர்ந்திருத்தேனு அந்த சுமதி அழுது மகர்ஷிகள்கிட்ட போய் நமஸ்காரம் வண்ணி கேட்டா இமாம் அவஸ்தான் சம்பிராப்தௌ முச்சேத்தே பாத்தகாத் கதம் கேன கர்மவிபாக்கேன பிதரோமே தபோதனாக ஹே தபோதனாக தபஸ்யான மகர்ஷிகளான உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் என்ன ஒரு பாப்பத்தினால என்னுடைய தாயார் தகப்பனார் இப்படி ஒரு பிறவியை அடைஞ்சா இமாமாவும் சம்பிராப்தோ முச்சியத்தே பாத்த காத் கதம் எந்த என்ன ஒரு பரிகாரம் பண்ணினாலும் இந்த ஒரு பாப்பத்திலேருந்து இவா விடுபடுவான்னு சொல்லணும் என்ன இது தெரிஞ்சு போயிடுது என்னுடைய தாயார் எப்படி பறந்திருக்கா என்னுடைய தகப்பனார் எப்படி பிறந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சப்புறமும் நான் பேசாமல் இருந்தால் அதை விட தோஷம் எதுவுமே கிடையாது அவளுக்கு ஒரு முக்தியை நான் கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு ரிஷிகள்கிட்ட கேட்டான் ரிஷி சர்வத்தபா நாம சர்வஜா கருணாநிதா சர்வத்தபாகு ஒரு ரிஷி அவர் சொன்னார் தவமாதா புறாபிப்ர சுகிருகே பாலபாவதா ருத்தும் பிராப்தம் விதித்வா தூ சம் சம்பர்க்கமகரோத்விஜா உன்னுடைய தாயார் ஒரு பாபம் பண்ணிட்டான் என்ன பண்ணினான்னா இது மாதிரி பகிஷ்டா காலமாக இருக்கிற பொழுது ஆசை ஜாஸ்தியாக வந்து உன்னுடைய தகப்பனாரை தொட்டுட்டா தேன கர்ம பிபாக்கேன சுனியோனி முபாகதா அது எவ்வளோ பெரிய பாப்பம் அது அப்படி தொடப்படாது அப்படி தொட்டதுனான அந்த தொட்டதுங்கிற மகா பாபத்தினால நாயாக பிறந்துட்டா பிதாபி ஸ்பரிசதோஷேனா பலீவர்தோ பபூபகா தகப்பனாரும் அந்த தோஷத்துக்கு உட்பட்டதுனால் காலமாடாக பிறந்துவிட்டார் ஏத்தையோர் முக்தி காமார்த்தம் குருத்தும் ரிஷி பஞ்சமீ அவ ரெண்டு பேருக்கும் முக்தியை கொடுக்கணும் முக்தியை ஏற்படுத்தணும் நீ நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீ இந்த ரிஷி பஞ்சமிய விரதத்தை பண்ணு அப்படின்னு இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை சொல்லிக் கொடுக்குறான் சொல்லி கொடுத்து இந்த ரிஷி பஞ்சமியை நீ பண்ணினால் அவளுக்காக நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற தானோ தன்னுடைய பத்னியோ பண்ணின தோஷம் போகிறதுக்காக மட்டும் இல்லாமல் தயார் தகப்பனார் பகிஷ்டா காலங்களில் உள்ள தோஷங்களை போகிறதுக்கும் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பண்ணலாம்னு பண்ண சொல்கிறா ரிஷிகள் அப்படி பண்ணுறான் ஏழு வருஷம் பண்ணணும்னு சொல்கிறான் ஏழு ஜென்மாவுக்கு தொடர்ந்து வரும் இந்த பாபங்கள் ஏழு வருஷம் பண்ணணும் முதல்ல ஆரம்பிச்சுக்கணும் அந்த விரதத்தை ஆரம்பிச்சுண்டு ஏழு வருஷம் தொடர்ந்து பண்ணி பூர்த்தி பண்ணணும் அதற்கப்புறம் வருஷா வருஷம் அந்த பாதிரபத மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ பஞ்சமி அன்னைக்கு மாத்தியான்மிக காலத்தில் அந்த ஸ்நானம் பண்ணுறது ஸ்நானந்தான் பரிகாரம் அந்த ஸ்நானத்தை பண்ணிவிட்டும் அன்னைக்கு விரதமாக இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பண்ணினால் அவளுக்கு நல்ல சத்கதி கிடைக்கும் அவளுக்கு அவளுக்காக நீ பண்ணு அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணி அந்த சுமதி பண்ணுறான் சந்திரவதியோடு சேர்ந்து தாயார் தகப்பனாருக்காகவும் தனக்காகவும் அந்த விரதத்தை பண்ணினான்னு அந்த சரித்திரம் அதை கிருஷ்ணன் சொல்கிறார் பஞ்சபாண்டவாளுக்கு சொல்லி இது ரொம்ப உத்தமமான விரதம் அந்த சமயங்களில் நீங்களும் கட்டுப்பாடாக இருக்கணும் நியமத்தோடு இருக்கணும் ஜென்மாவை பாழ்பண்ணிக்காதீங்களோ அப்படின்னு பகவான் சொல்கிறார் பகவான் கூட இருக்கிறதுக்கு அதுதான் லாபம் பகவான் கூட அவ்வப்பொழுது அவள் தர்ம வழியில் கொண்டு போகிறார் பஞ்சபாண்டவால் அதுபோல் தான் நாம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு கிட்டக்கையே பகவான் இருக்க அதிர்ஷ்ய ரூபேனாக இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியல அதனால தான் நாம் நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மனசில் உண்டாகிறதுக்கு காரணம் என்னென்னா பகவான் கிட்டக்கு இருக்கார் நம்ம கிட்டக்கு அவ்வப்பொழுது நம்மளை எச்சரிக்கை பண்ணுறார் அப்படிங்கிற ஞாபகத்தோடையே இருக்கணும் புராணங்கள்லாம் என்ன சொல்கிறதுனா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் பதினாலு பேர் சாட்சியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது புராணங்கள் சூரியன் சந்திரன் பஞ்ச பாண்டவாள் பஞ்சபூதங்கள் பஞ்ச பாண்டவாள் பஞ்சபூதங்கள் அக்னி தர்மம் யமன் இவெல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கா நாம் செய்யக்கூடிய நல்லவை கட்டவைகளுக்கு சாட்சியாக இருந்து நமக்கு தர்ம வழியே சொல்கிறாள் தர்ம வழியை நமக்கு காண்பிக்கிறான் ஆகையினால் நாம் செய்ய நாம் செய்யக்கூடிய தப்பு பண்ணுறோம்னா யாரும் பார்க்கலேன்னு நாம் தப்பு பண்ண முடியாது நம்மளை பார்த்துட்டு இருக்கா இவா அத்தனை பேரும் வா அத்தனை பேரும் சுற்றி நிற்கிறா அதிர்ஷிய ரூபேன்னு நிற்கிறா நமக்கு அண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கணும் எப்பொழுதுமே நம்மளை சுற்றி பதினாலு பேர் இருக்கா அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நமக்கு தப்பே செய்யும்படியாகவே வராது தப்பே நாம் நினைக்க மாட்டோம் யாரும் வீணாக போகணும்னோ எந்த ஒரு காரியத்தையும் போனா போகிறதுன்னு விடுறதுங்கிறதோ இந்த எண்ணமே நமக்கு வராது அப்படி சொல்கிறது நம்ம புராணங்கள் தான் இதுதான் துவாதசிரவணால்னு அபர காரியங்கள்ல செய்கிற பொழுது துவாதசிரவணுன்னு பூஜை பண்ணுவாள் அந்த துவாதசிரவணால் யாரு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறவ ஃபைல் பண்ணி வச்சுக்கிறவ துவாதச சிரவணனு பேர் பிரம்மாவனுடைய காதலிருந்து ஆர்வவித்தவா அதனால தான் அவளுக்கு சிரவணால்னு பேர் அவ எங்கே இருந்தாலும் நாம் எவ்வளோ மெல்லிஸாக பேசினாலும் காதில் விழுந்துடும் வாளுக்கு நாம் செய்யக்கூடிய காரியம் எவ்வளோ தூரம் தள்ளி நாம் செய்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அவளுக்கு அப்படி இருக்கக்கூடியவா பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேர்களும் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் நாம் செய்யக்கூடிய பாபங்கள் நாம் பேசக்கூடிய நல்லவை கெட்டவைகள் நாம் மனசனால் நினைக்கக்கூடிய நல்லவைகள் கெட்டவைகள் இவைகளை பிரித்து எழுதிண்டே வராவா நம்முடைய ஆயுஷம் முடிகிற வரைக்கும் எழுதிண்டே வருவாள் அப்படி ஆயுஷம் முடிஞ்ச பிறகு நம்முடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணணும் அது பண்ணுறதுக்கு முன்னாடி யமன் என்ன பண்ணுறான் இந்த துவாதச சிரவணாலையும் பூமிக்கு அனுப்புகிறான் அவர் இறந்த வீட்டில் போய் அவரை பற்றி என்ன பேசிக்கிறான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறான் அந்த பன்னெண்டு பேர்களும் அங்கே வருவா இந்த சபிண்டீகரணம்னு ஒன்று நடக்கும் அன்னைக்கு அந்த சிரவணால் பன்னெண்டு பேர்களும் அங்கே வருவா இங்கே வந்து பார்க்குறா என்ன பண்ற அவனுடைய பையன் எந்த அளவுக்கு ஸ்ரத்தையாக பண்ணுறான் என்ன விதமான தானங்கள்லாம் பண்ணுறான் அவனை பற்றி என்ன பேசிக்கிறா அப்படின்னு வந்து பார்க்குறான் அந்த சமயங்களில் தான் சரமஸ்லோகம்னு வாசிக்கிறதுன்னு வழக்கம் அவர் பண்ணின நல்லவைகளெல்லாம் சொல்லி காண்பிக்கணும் அவர் பண்ணின விரதங்கள் அவர் பண்ணின நல்லவைகள் வைகளெல்லாம் சொல்லி காண்பித்தால் அதெல்லாம் அந்த ஃபைலில் சேரும் அவரை பற்றி நல்ல விதமாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நல்ல சத்கதி கிடைக்கும் அப்படி அந்த சிரவணால் பன்னெண்டு பேர்களும் அங்கே வரா அப்படின்னு சொல்கிறது கருட புராணம் இப்படி இத்தனை பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்கா நாம் செய்யக்கூடிய நல்லவைகள் கெட்டவைகளை ஆகையினால் யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு நாம் நினைக்க கூடாது இத்தனை பேர் நம்மளை பார்த்துன்னு இருக்கா அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதும் இருக்கணும் கூடிய வரையிலும் நமக்கு சொன்ன நியமங்களை நாம் கடைபிடிக்கணும் கடைபிடிச்சு நல்லதை அடையணும் இந்த ஜென்மாவை நாம் வீண் பண்ணிக்கப்படாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எச்சரிக்கை பண்ணுறார் பகவான் அதில் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தினுடைய பெருமைகள் நிறையா சொல்லியிருக்கார் மகாபாரதத்தில் இந்த ரிஷி பஞ்சமி விரதங்கிறது ஸ்திரீகளுக்காகனே செய்யப்படக்கூடியது அப்படி இந்த ஸ்திரிகள் இனிமையிலாவது தெரிஞ்ச பிறம் விடப்படாது இந்த பகிஷ்டா காலங்களில் அந்த நியமங்களை கடைப்பிடிக்கிறதுன்னு வச்சுக்கணும் முடிஞ்ச வரையிலும் கடைப்பிடிக்கிறதுன்னு வச்சுக்கணும் அந்த அளவுக்கு முடியலை அப்படின்னா செஞ்சா நன்னா செய்யணும் இல்லாட்டி விட்டுடணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது அதுதான் ரிஷிகள் நிறையா விட்டு கொடுத்துருக்காள் அந்தளவுக்கு முடியலையா இந்த அளவுக்கு பண்ணு இந்தளவுக்கு முடியலையா இந்தளவுக்கு பண்ணுன்னு நிறையா நமக்கு ஸ்டெப்ஸ் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காள் அது எந்த அளவில் நம்மளால் கடைபிடிக்க முடிகிறதோ அந்த அளவில் கடைபிடிச்சு நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியமான சந்ததிகளை நாம் கொடுக்கணும் நம்முடைய வம்சம் நல்லா தழைஞ்சு வரணும் அதற்கு ஸ்திரீகள் ஆதாரம் அடிப்படை அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு முடிஞ்ச வரையிலும் நம்முடைய தர்மங்களை செய்துண்டு நல்லவைகளை எல்லாருக்கும் சொல்கிறது நல்லவைகளை கேட்கறது அப்படின்னு வச்சுக்கணுன்னு சொல்லிண்டு அடுத்தடுத்த தர்மங்களில் அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்